நாட்டணையின் வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமையிலும் காதில் சீழ்வடிந்து கொண்டிருந்தால் அதை நீக்க எளிய முறை நாயுருவியலை சாறு ஓரிரு சொட்டுக்கள் காதில் விட்டு வந்தால் காதில் சீழ்வடிவது நின்றுவிடும் ட்ரை பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்